மேவ மாத பித்தமேவ் சாாா் டமேவிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரானோரா பூர்ணமுத பூர்ணமாய பூர்ணமேவிஷம் ईशावास्यम, ாஷ்ஞ்சம் ஜகத் தினத்தியு மாத கசிம் உபநிஷக்கத்திலேயே தான் சொல்ல விரும்புகிற விஷயத்தை சொல்லிவிடுகிறது படிப்படியாக பாடம் நடத்தி விஷயத்தை சொல்லாமல் ஜீவாத்மாவை பற்றி விசாரம் பண்ணி பரமாத்மாவை பற்றி விசாரம் பண்ணி ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை பற்றி விசாரம் பண்ணி ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ணுறது தான் உபனிஷத்துக்கு லட்சியம் ஆனா அது என்ன பண்ணிடுறது முதல்லயே இந்த இடத்துல சொல்லி விடுகிறது எதை சாரமா உபதேசிக்க வேண்டுமோ அந்த சாரத்தை தொடக்கத்திலேயே சொல்லி விடுகிறது அதுவும் ஆரம்பிக்கிற போதே முதல் அக்ஷரத்தையே அதுலருந்தே ஆரம்பிச்சு விடுது ஈஷா வாசியம் இதம் சர்வம் எவ்வளவு நாள் ஆழமா சிந்திக்கலாம் சாஸ்திர விஷயங்கள் அத்தனையும் சிந்திக்கிறதுக்கு கொடுக்கிறது இந்த ஜத்துக்கு அது மூல காரணமாக இருக்கிறது விவர்த்த காரணமாக இருக்கிறது அந்த காரணம்தான் எல்லா காரியங்களையும் வியாபித்திருக்கிறது இந்த காரணத்தோட நாமரூபத்தை சேர்த்தா அதுக்கு பேர் காரியம்னு பேர் காரணத்தோட நாமரூபங்களை சேர்த்தா அதுக்கு பேர் காரியம்னு பேர் தங்கத்தோட தங்கம்ங்கிற காரணத்தோட வளையல்கிற நாம ரூபத்தை சேர்த்தா அந்த தங்கம் காரணம் வளையல் காரியம் ஆயிடுது வளையல்கிற சொல் காரியத்தை குறிக்கிறதுன்னு சொல்றோம் தங்கம்ங்கிற சொல் காரணத்தை குறிக்கிறதுன்னு சொல்றோம் அதனால சாஸ்திரம் இங்க என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திலய காரணம் விவர்தோபாதான காரணம் இந்த உலகம் தோன்றி இருந்து ஒடுங்குவது யாரிடமோ அதுவே அந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் இந்த ஈஷாங்கிற வார்த்தைக்கு பரமேஸ்வரன்கிற வார்த்தையை சங்கராச்சரியர் கொடுக்கிறார் ஈஷிதா பரமேஸ்வரஹா பரமாத்மா சர்வஸ்ய ரெண்டு சொல் பரமேஸ்வரஹா பரமாத்மா சர்வஸ்ய அவர்தான் பரமேஸ்வரன் அவர்தான் எல்லாரிடத்திலும் ஆத்மாவாகவும் இருக்கார் அப்படிங்கிற வார்த்தை போடுற ஈசாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி தேனேஷா அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துறவன் பரமேஸ்வரன் அவன் தான் பரம ஆத்மா உயிருக்கு உயிராக இருக்கிறான் வேற ஒண்ணும் இல்லை ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி சிதிலைய காரணம் இந்த காரியம் முழுவதிலும் அந்த ஈஸ்வரன் தான் வியாபிச்சிருக்கார் குடம் முழுவதிலும் மண் வியாபித்திருக்கிறது இந்த காரியம் முழுவதிலும் ஈஸ்வரன் வியாபித்திருக்கிறார் ஈஸ்வரன் இந்த ஜெகத்துல எங்க இருக்கார்னு கேட்டா எங்க இல்லேம்போ கேள்வி என்ன கேப்போம் நம்ம இந்த ஜகத்தில் பகவான் எங்க இருக்காருன்னா எங்க இல்லை அதை முதல்ல சொல்லு ஈஸ்வரன் இல்லாத இடம் எது அதனால தேவஹா குத்திர அஸ்தின்னா சும்மா ஒரு கேள்வி கேட்டு வச்சார் சிஷியனை முதல்ல சேரத்துக்காக வந்தானான் அவர் சிஷ்யன் அவனை பார்த்து அவர் ஆசிரமத்தில் சேரணும்னு வந்தவுடனே சும்மாவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்கிறதுக்காக சும்மாவனை பற்றி பரீட்சை பண்றதுக்காக அவர் கேள்வி கேட்டார் தேவஹா குத்திர அஸ்தி அப்படின்னு கேள்வி கேட்டார் அவன் சிஷ்யம் பதில் சொன்னான் தேவா குற்ற நாஸ்தி குருநாத் ஹே குரு தேவஹா குற்ற நாஸ்தி வதந்திரம் தேவஹாஸ்தி அஹம் கதையாமி தேவன் தேவன் எங்கே இருக்கிறார் நம்ம தேவன் இல்லை இவன் தேவன் சொல்லிட்டு இருக்கான் ஆகையால தேவன் எங்கே இருக்கிறார் தேவன் எங்கே இல்லைன்னா எங்க இல்லைன்னு சொல்லுங்க சுவாமி நீதான் எனக்கு ஆட்சேபம் குத்திர நாஸ்தி எங்க இல்ல சர்வத்திர அஸ்தி இதுதான் வந்து தயான் சுவாமி அடிக்குடி சொல்லுவார் நம்ம ஊர்ல நம்ம ஊர் குப்புசாமிக்கு கூட தெரியும் கடவுள் எங்கேயும் இருக்கார் நம்ம நம்ம கல்ச்சர்லேயே அது ஊறி போச்சும்பர் நம்ம கல்ச்சர்லேயே பண்பாட்லேயே அது எல்லாேருக்கும் அது சரியாக புரிஞ்சிருக்கோ புரியலையோ அது வேறு விஷயம் யாரை கேட்டாலும் கடவுள் எங்கே இருக்காருன்னு கடவுள் இல்லாத இடம் எங்கெங்க அவர் இல்லாத இடம் எங்கே இருக்குது சொல்லிடுவான் ஆனால் அவனுக்கு வந்து உபாதான காரணம் நிமித்தக்காரன அப்படின்னு நிமித்தம் உபாதான காரணம் தெரியாது ஆனா அந்த குப்புசாமிக்கு சுப்பனுக்கும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர்ல ஈசாவாசமிதம் சர்வம் உபனிஷத்தோட சாரம் கல்ச்சர்ல நம்ம பண்பாட்டில் எல்லாருக்குமே அது வேறு ஊன்றி போயிருக்கு அது விளக்கமா தெரியறதோ இல்லையோ தெரியும் விஷயம் தெரியும் தெளிவா தெரியாது சமஸ்கிருத்துல பேர் ஆபாத்தம்னு பேர் கேள்வி ஜானம் விசாரம் பண்ணலை கேள்விப்பட்ட அறிவு கேள்வி அறிவு ஆனா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கல ஆபாத்த ஜான செகண்டரி நாலஜாம் சொல்றேன் ஆஹ் இதம் சர்வம் ஜெகத்து ஈஷாவாஸ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காரியம் அனைத்திலும் ஈஸ்வரன் தான் இருக்கார் ஏன்னா காரியம் முழுக்கதான் திரும்ப திரும்ப அதே குடம் முழுக்க மண்ணுதான் வியாபிச்சிருக்கு குடத்துல எந்த பக்கம் மண் இருக்கு மேல இருக்கா கீழே இருக்கா இந்த நாம ரூபம் முழுக்க வியாபிச்சிருக்கார் வளையல் முழுக்க தங்கம் வியாபிச்சிருக்கு மோதிரம் முழுக்க தங்கம் வியாபிச்சிருக்கு என்ன வேணாலும் ஆபரணத்தை போட்டு செயின் முழுக்க தங்கம் வியாபிச்சிருக்கு அது மாதிரி இங்க எப்படின்னா ஆகாசம் முழுக்க ஆகாசம் முழுக்க ஈஸ்வரம் வியாபிச்சிருக்கார் அப்படி சொன்னாலே போருமே காத்து முழுக்க ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கார் அக்னி முழுக்க ஈஸ்வரம் வியாபிச்சிருக்கார் ஜனம் முழுக்க ஈஸ்வரம் வியாபிச்சிருக்கார் அதனால தான் நம்ம இந்த பஞ்சபூரத்துக்கு கோயில் வச்சுட்டோம் பூஜை அந்த விற்பி வரட்டும் தான் பூமி முழுக்க ஈஸ்வரம் வியாபிச்சிருக்கார் செடி முழுக்க ஈஸ்வரம் வியாபிச்சிருக்கார் அதனால கோயில்லாம் மரங்கள்லாம் வச்சிருக்கோம் அதனாலதான் எல்லாத்தையும் பூஜை பண்றதுக்கு காரணமே என்னன்னா நம்ம பூஜை பண்ணாத வஸ்துவே கிடையாது கிருஷ்ணர் விபூதி யோகத்தில் சொன்னார் சூதாடுபவர்களிடத்தில் சூதாட்டமாக இருக்கிறேன் தியூதம் அஸ்மி விபூதி முடிக்கிற போது சொன்னார் நாந்தோஸ்தி மமதினாம் விபூதீனாம் பரந்தப்பேஷது உத்தேசத்திரோக அப்படின்னு சொல்லி அகுனைத்தேன கிம் ஜாத்தேன தவார்ஜுன விஷ்டபியாக கிருத்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத் இப்படி ரொம்ப நேரம் சொல்லிக்கின்றே இருக்கிறது எங்கப்பா முடிக்க முடியும் என்னுடைய என்னுடைய மகிமையை சொல்றதுக்கு என்னாலேயே முடியாதுன்னு பகவானே சொல்றார் அர்ஜுனனும் என்ன சொல்றான்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுகிறார்கள் ஆனா அவங்க சொல்றது போராது நீயே உ வயாத அவரே கிருஷ்ணரே சொல்றார் நமே விது சுரகணா பிரபவம் ந அகம் ஆதிஷ்ட பூதானாம் மகரிஷி நாம் சர்வசா நான் எல்லா ரிஷிகளுக்கும் நான் மேலானவனால் இருக்கேன் அவை எப்படி என்ன முழுக்க தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே நான் தான் எல்லாங்கிறத கிருஷ்ணர் அங்கே சொல்லி இருக்கிறதுலாம் நமக்கு விபூதி யோகத்தில் தெரியும் விஸ்வரூப தரிசனத்தில் தெரியும் தெரியும் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த லௌகிக விவகார விற்பியெல்லாம் வந்து பாதிக்கிற போது இந்த விற்பி பலப்படணும் அவ்வளோதான் அப்புறம் என்னென்னா அது அது அது ரிஜிஸ்டரே ஆகிடாது முதல்ல ரிஜிஸ்டர் ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடும் அப்புறம் நாளா நாளா என்ன ஆகும்னா உலக விஷயம் துக்கமே சம்சாரம் விவகாரமே ரிஜிஸ்டரே ஆகாது ஏன்னா இதே அபியாசம் ஆகிட்டே இருந்ததுன்னா அது எப்படி ரிஜிஸ்டர் ஆகும் எப்படி அது பதியும் அதனால தான் திருவள்ளுவர் இதை சொல்றது பாருங்கள் பொருத்தல் இறப்பினை என்றும் பொருத்தல் இறப்பினை என்றும் மற்றவங்க செஞ்ச நமக்கு மத்தவன் செஞ்ச கெடுதலை பொறுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றார் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று மறக்கிறது அதாவது அது பண்ணினதே மறந்தே போச்சு அவன் அப்படி ஒரு கெடுதல் பண்ணினாங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் யாரோ ஒருத்தான் ஞாபகப்படுத்தினான் உனக்கு அந்த மாதிரி கெடுதல் ஒரு பண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஓஹோ எனக்கு அது இப்ப ஞாபகமே இல்லை நான் அதை மறந்துட்டா அவர்கிட்ட ரொம்ப பழகின்றே இருக்கேன் அவர் சொல்றேன் உனக்கு ஞாபகம் இல்லை உன்னை எப்படியெல்லாம் அன்னைக்கு படுத்து நான் தெரியுமா தான் ஓஹோ ஹோ ஆமாம் நீ சொன்னப்புறம் ஞாபகம் வருது பரவாயில்ல அது அன்னைக்கு இருந்த ஆழ்நேரம் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் இந்த இது இதுக்கு ஒரு சாதாரண இதுக்காக உதாரணத்துக்காக சொன்னேன் குரலை மேற்கோள் காட்டின முதல்ல எல்லாம் என்னாகும்னா உலகம் ரொம்ப நம்மளை பாதிக்கும் வேதாந்தமே உள்ள போகாது ஆனால் அப்படாமல் நமக்கு அந்த முமுட்சுத்துவத்தோடு ஜிக்யாசுத்வத்தோட அத்தியாயனம் பண்ண பண்ண பண்ண பண்ண என்னாகும்னா பாதிக்கிற தன்மை குறைஞ்சுகின்றே வரும் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது அந்த பாதிப்பு குறைஞ்சுகின்றேவர் அப்புறம் கடைசியில் ஒரு காலத்தில் பாதிக்கவே பாதிக்க எல்லாரும் சொல்லுவாங்க இது ஒரு மரக்கட்டை இதுக்கு வந்து ஸ்வரணையே கிடையாது என்ன சொன்னாலும் ரிஜிஸ்டர் ஆகாது இது பரபிரம்மம் அதுதானே வேணும் அப்படி உண்டு அப்படி சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க இதுவா அது கிட்ட போய் நீ பேசுறதும் செவத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணு ஒண்ணுமே அதுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது அது ரெண்டு விதமான ரிஜிஸ்டர் ஆகாது இருக்கு வேதாந்தமும் ரிஜிஸ்டர் ஆகாது விவகாரமும் ரிஜிஸ்டர் ஆகாது அந்த கேஸ் வேற ஒன்னு விவகாரம் தான் ஆகும் வேதாந்தம் ரிஜிஸ்டர் ஆகாது அது இன்னொரு கேஸ் ஆனால் அப்புறம் நாளாக நாளாக என்னாகும்னா வேதாந்தம் உள்ள போய் போய் போய் போய் என்னாகும் கேட்டால் இதெல்லாம் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர்னா பதியவே பதியாது மனசுலேயே வாங்கிக்கவே மாட்டாங்க அவங்க ஏன்னா மனசு முழுக்க அந்த ஞானம் பலமாக இருக்கிறதுனால அந்த அகண்டாக்கார விற்பி பலமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணாது அதனால இதை நாம ரூபம் முழுக்க இங்கே தான் ஈஸ்வரன் இல்லை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ண பிரமசரிடத்தில் விவேகானந்தர் கேட்டார் கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா உடனே விவேக் ராமகிருஷ்ணர் சொன்னார் ஆம் குழந்தாய் நான் நன்றாக பார்த்திருக்கிறேன் அது உன்னை உன்னை பார்ப்பதை காட்டிலும் தெளிவாக பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி படிக்கிறோம் நாம இதே கேள்வியை சித்வான் சாமி ஒரு பயன் கேட்டுவிட்டோம் திருவேடகம் காலேஜில் கேட்டுவிட்டோம் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பிரமசரிடம் கேட்டார் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கீங்களா இருக்கார் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட தயங்காம அவர் சொன்னது கடவுளை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை அவரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு பதிஞ்சிருக்கணும் இல்லாட்டி அந்த வார்த்தை உடனே வருமா யோசிக்கிறேன் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் விளங்க முடியும் மகாத்மாவா இருக்க முடியும் இதெல்லாம் படிச்சு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனாலதான் அந்த விற்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் அவர்களுக்கு எல்லாமே சர்வம் ஈஸ்வரமயம் அப்படி தெரியுது இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம் நான் திரும்ப கொஞ்சம் சொன்னேன் தேன தக்தேன புஞ்சிதாக இதில் ஒரு விஷயம் கவனித்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு காலையில் நான் அதை கவனமாக சொல்லலை சொல்லலைன்னா நானும் அதை மேலெழுந்த வாரியை விட்டுட்டு போயிட்டேன் தியக்தேனுங்கிற பதம் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் தியக்தேன தியக்தேனங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சங்கராச்சாரியார் தியாகேனுங்கிற சாயனாச்சாரியார் அதுக்கே அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆனா இன்னொரு அர்த்தம் இருக்கு விடப்பட்ட அர்த்தம் நான் வந்து கிரகஸ்தாஸ் தியாகம் பண்ணிவிட்டேன் விடப்பட்டதால் உன்னை காப்பாற்றிக்கொள் அர்த்தம் விட்டு காப்பாத்திக்கோ அர்த்தம் விட்டு காப்பாத்திக்கோங்கிறதுக்கும் விடப்பட்டதால் காப்பாத்திக்கோங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் விட்டு உன்னை காப்பாத்திக்கோ விடப்பட்டதால் உன்னை காப்பாத்திக்கோ தியக்தேனங்கிற்கவனிக்கணும் சொல்லிட்டு பதத்தை இப்படி சொல்லல தியாகேனங்கிற்காச்சாரியார் சொல்றார் விடப்பட்ட புத்திரனாலேயோ மித்திரனாலோ எப்படி காப்பாத்திக்க முடியும் வச்சிருக்கிற குழந்தையால தானே காப்பாத்திக்க முடியும் அப்படி சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தம் தியக்தா தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள்ளு சொல்லலாம் நான் இங்க தியாகம்ங்கிறத காலம்பற வேற விதமா சொல்லிட்டேன் இதுதான் தியாகம்னு சொல்லிட்டோம் ஆனா உலகத்தை நீ விட்டு விடப்பட்ட உலகத்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் விடப்பட்ட உலகத்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படி என்ன அர்த்தம் விடப்படாத உலகம் உன்னை காப்பாற்றாது விடப்பட்ட உலகம் உன்னை காப்பாற்றும் நம்ம கணக்கம் விடப்பட்ட உலகம் உலகம் நம்மளை விடுறத நம்ம உலகத்தை பிடிச்சுட்டு இருக்கோமா உலகத்தை நாம தான் பிடிச்சிருக்கோம் இது வந்து நீங்க நீங்க நினைக்கிற விட்டுடுவேன் அப்புறம் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களே இருக்க ஆனா அது உன்னை விட்டுறதே அதுக்கு என்ன பண்றது நம்ம எல்லாரும் அது பொறுப்புணர்ச்சியோடு சொல்றோம் அதுக்காக வேண்டி இதுக்குதான் வேதாந்தத்தை இப்படி வெளியில கத்தி சொல்லாதேன்னா ஏற்கனவே விட தயாரா இருக்கான் நீ வேற இதை சொல்லிட்டேனா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ரெண்டா விட விடுவதாலும் காப்பாத்திக்கோன்னு சொன்னாலும் தப்பு இல்லை விடப்படுவதால் காப்பாத்திக்கோன்னு சொன்னாலும் தப்பு இல்லை ஆனா தக்து பதம் இப்படி இருக்கு அந்த பதத்தை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் தியாகேனா உலகத்தை நீ விட்டுடு விட்டுடுனா என்ன உலக நாம ரூப கர்மங்களை எல்லாம் நீக்கிடுக்கப்பட்ட இதூபாத்மகம் ந சத்தியம் மித்யா இத்தி புத்தியா தியன அர்த்தம் மித்யாத்வ நிச்சய புத்தியா தியாகினாலும்லா விட்டு போக முடியாது அங்கேயும் இருக்கிறதுக்கும் வெளியில போறதுக்கு நிறைய நம்ம என்னோம் நம்ம வீட்டில் எல்லாம் விவகாரம் பண்ண முடியல வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களோட எல்லாம் விவகாரம் பண்ண நம்மளால முடியல ஆசிரமத்துக்கு போயிடலாம் அது அதை விட கஷ்டமா இருக்கு இதுவாவது உறவு சொந்தங்களாவது இருக்கு அங்கே அப்படி இல்லை நிறைய குரூப்பெல்லாம் வந்து சேர்றது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அங்கே இதாவது ஒரு அஞ்சாறு பேரை மேனேஜ் பண்ணா போகிறோம் வீட்டுக்குள்ள அங்கே ஐம்பது அறுபது பேர் இருப்பான் அங்கே போன உடனே ஐயோ இது அதை விட சம்சாரம் ஆகிடுதுன்னு திரும்ப ஓடணும் இல்லையா அதனால எங்கே போனாலும் சரி உலகத்தை நாம் விட முடியாது உலகத்துல இருந்து நாம் விடுபட முடியாது நம்ம அறிவால் அதை விட்டு விளையிடணும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி நம்ம அறிவால அதை வந்து என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம உறவுகளோ பழக்கங்களோ வழக்கங்களோ எதுவுமே சத்தியம் கிடையாது என்ன பண்ணாலும் நமக்கு அதுல ஒரு எண்ணம் இருக்கு இது உண்மைங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கு அந்த உணர்வை நீக்கணும் உண்மைங்கிற உணர்வு சொன்னா தப்பு இல்லை உணர்ச்சி இருந்துகிண்டே இருக்கு அந்த சத்தியத்துவ புத்தியை நீக்கிறது அத்தியங்கிற பதத்துக்கு விடப்பட்டு அர்த்தம் இருக்கு தியாகங்க அர்த்த தியாக கொ விடுத்துவதால் உன்னைகாத்துக்கொள் காப்பாற்றிக் கொள் விடப்பட்டதால் உன்னை காப்பாற்றிக்கொள் பாதுகாத்துக்கொள் இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கிற அபிமானத்தை விடுவதால் உன்னை காப்பாற்றிக்கொள் உன்னால் விடப்பட்ட உலகத்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படின்னா அர்த்தம் அந்த உலகம் உண்மையில் அறிவு தான் அங்கே இருக்கு அந்த தியக்தாக புரிஞ்சுக்க வேண்டிய பதம் புஞ்சிதாக இதெல்லாம் பார்த்துட்டோம் காலையில் பார்த்துட்டோம் ால உன்னை சம்ரக்னம் பண்ணிக்கோ ஞானந்தான் உண்மையான பாதுகாப்பு அறிவே உண்மையான பாதுகாப்பு பக்தியில ஒரு பாதுகாப்பு இறைவன் இருக்கிறார் மற்ற மதங்களா கூட சொல்லுவாங்க நீ அவரிடம் அடைக்கலம் புகுந்து அவர் தன் சிறகுகளால் உனக்கு பாதுகாப்பு இல்லையா அவர் தன் சிறகுகளால் உன்னை மூடுவார் நிஜமாவே சிறகு ரொம்ப நல்லா இருக்கு சுகமா இருக்கு இல்லையா மயில் பீலி இதெல்லாம் போயிட்டு தட வேண்டும் எப்படி இருக்கு சுகமா இருக்கு அவர் உன்னை காப்பார் பாதுகாப்பார் பக்தியிலும் அந்த உணர்வு இருக்கு ஆனா பக்தியில வந்து ஞானம் வந்து அந்த இடத்துல ஞானம் இல்லை கடவுள் எனக்கு இருக்காரப்பான்னு சொல்றோம் ஆனா அது இன்னும் மேலே ஆழமா கொண்டு வருது இதெல்லாம் உண்மையே கிடையாது அங்க ஈஸ்வரன் இருக்கார் நான் இருக்கேன் பேத புத்தி இருக்கு அங்க பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் நான் பத்தி ரொம்ப விசாரம் பண்ணல பக்தியில என்ன இருக்குன்னா துவைத புத்தி இருக்கு எல்லாமே இருக்கு உலகம் உண்மைங்கிற புத்தி இருக்கே பக்தியில உலகம் உண்மை வாழ்க்கை உண்மை அனித்தியங்கிற ஞானம் இருக்கும் ஆனாலும் அந்த அனித்தியமா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆழ்ந்த அறிவில் அது இல்லை ஆகவே கடவுளும் என நானும் வேறையே இல்லையே இங்க ஞானம் இப்படி பக்தியில் அப்படி இல்லை இறைவன் என்னை காப்பாற்றுவார் அவர் எனக்கு எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உடம்புக்கு ரொம்ப முடியாம போனாக்க பகவானே என்ன பகவானே உன்னை ரொம்ப நம்பி இருக்கேனே அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த நம்பி இருக்கிறதே உண்மை கிடையாதுங்கிறத அதேதான் நம்புறது யாரு நம்பன் யாரு பக்தியில என்னெல்லாம் இருக்கு இறைவன் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் அதனாலதான் இறைவனுக்கு பேரே நம்பன் பேர் குருவுக்கு பேரும் நம்பன்னு பேரு நம்மளை நட்டாத்துல விட்டுட மாட்டார் இவர் ஆகையினாலும் இவர் நம்பன்னு பேர் அதனால தான் இந்த பூஜை பண்ற அர்ச்சகர்களுக்கு பேர் கூட நான் சொல்ல திருவாடுதராதீன புத்தகத்திலிருக்காங்க நம்பி என்பது மருவி இப்பொழுது அம்பி என்று அழைக்கப்படுகிறது குறிப்பு கொடுத்திருக்காங்க சரி எதுக்கு எதை சொல்றேன்னா அங்க பக்தியிலேயாவது நம்பிக்கை இருக்கு பகவான் அப்படிங்கிறதுல இங்க நம்பிக்கை நான் யார் நம்புறவன் யாரு நம்பிக்கைக்குரிய பொருள் எது ஒன்றும் கிடையாது அந்த கருத்தை நாம பிடிச்சுக்கிறோம் ஆ இந்த கருத்தை நம்புறோம்ங்கிறது சொல்லக்கூடாது இது புத்தி என்ன பண்றதுன்னா ஃபேக்ட பார்த்து தெரிஞ்சுக்கிறது இது நம்பிக்கை இல்லை ஞானம் இறைவர் என்னை பாதுகாப்பார் என்பது பக்தி பாவபூர்வமான நம்பிக்கை அதுலேயும் ஞானமாக இருந்தாலும் தப்பு இல்லை உணர்ச்சி அந்த இமோஷனல் ரிலேஷன் நமக்கு இருக்கு தக்ஷணாமூர்த்தி பார்த்து பாருப்பா அவர் இருக்கார் சொல்றோம் என்ன சொல்றோம் இருந்தா தானே உலகத்தில் காப்பாற்றுறதுக்கு ஒரே வஸ்து தானே காப்பாற்றுவது யார் காப்பாற்றப்படுவது எது கிடையாது பாதுகாப்பதுங்கிற விஷயமே இல்லையே துவைதத்தில் பாதுகாப்பெல்லாம் இருக்கு அத்வைதில் பாதுகாப்பவன் யார் பாதுகாக்கப்படுவது எது அதுதானே சத்தியம் ஆனா இது நிறைய பேருக்கு ஜீரணிக்க முடியாது முடியலன்னா அடுத்த ஸ்லோகம் இருக்கு பக்தி இருக்கு அடுத்த மந்திரம் இருக்கு பக்தி இருக்கு அதுக்கப்புறம் சொன்னியாசம் சொல்லிவிட்டேன் காலையில இதுதான் வித்வத் சன்னியாசம் தேன தெக்தேன இந்த ஞானத்தினால உன்னை காப்பாத்துக்கோ இதுதான் வித்வத் சன்னியாசம் இந்த சந்நியாசத்தை பெறுவதற்கு सन्यासं, आश्रम ியாசம் அத வாங்கிறத்துக்கு ஒரு அர்த்தம் போடுகிறார்கள் இங்கெல்லாம் பல விளக்கங்கள் இருக்கு இருந்தாலும் அர்த்தம் அபகரிக்கிறது விரும்புறது ஆசைப்படுறது எல்லாம் ஒண்ணுதான் பிறர் பொருளை விரும்பாதே பிறர் பொருளை நாடாதே பிறர் பொருளை அபகரிக்காதே இது ஜாக்கிரதைக்காக சொல்லி வச்சிருக்கு உபனிஷத்து திருவள்ளுவர் வந்து துறவரவியல் தான் சொல்லி வச்சார் ஒரு குரல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் ரொம்ப ஆழவுன் உள்ளத்தால் உள்ளத்தால் இன்னொருத்தருடைய பொருளை எப்படியாவது எடுத்துப்பேன் கல்லாமையை சொன்னார் ஏன் துறவி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டான் விட்டுட்டாலும் சில என்ன இடும் ஏதோ மோட்சம் கிடைக்கும் விட்டுப்பான் ஆனால் என்ன ஆகும்னா விஷயம் புரிஞ்சிருக்காது இதம் சர்வம் ஈஷாவாசியம் புரியாமல் போயிடலாம் ஒருவேளை இதம் சர்வம் ஈஷாவாசியம் புரியாமல் போயிடுதுன்னா என்னாகும்னா அதையும் விட்டுட்டேன் என் லைஃபுக்கு பாதுகாப்பாக இருந்த வீடு பணம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இந்த தத்துவமும் எனக்கு புரியல எனக்கு ஒரே துக்கமா இருக்கேன்னு நான் அப்ப என்ன எங்கயா இன்னொருத்தருடைய செல்வத்தை பறிக்கலாமான்னு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டியும் இப்படி சாஸ்திரம் சொல்லணும் மா இது இருக்காது இந்த ஜானம் வந்தாச்சுன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை கவனம் திரும்ப வந்துவிடுத்துன்னா என்ன பண்ணுறது அதனால நான் தனம் உபலக்ஷணம் சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல இந்த இந்த அர்த்தத்தையே இந்த தனசப்தத்தை அப்படியே அர்த்தம் பண்ணிட்டு சொல்கிறேன் செல்வத்துக்கு செல்வங்கிற அர்த்தத்தையே வைத்துக்கொண்டு இன்னொருத்தர் மாடை எடுத்துகிட்டு போயிடலாமா அதை எடுத்துகிட்டு போயிடலாமா இப்படி ஏதாவது தோணும் நம்ம கதையெல்லாம் படிக்கிறோம் இல்லையா ஒரு சாமியார் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டார் சாப்பிட்டோன்னா வந்துட்டார் சந்தன கட்டிய இந்த மாதிரி காரணம் என்னன்னா கொடுத்தவன் திருடணும் அந்த உணவுல அந்த சம்பந்தம் ஒரு பொருளும் இன்னொரு இன்னொருத்தருடையத விரும்பாதே அப்படியும் அர்த்தம் பண்ணலாம் ஆனா சிம்பிளா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற பற்ற நீக்கிட்டு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ ஆசிரம சந்நியாசத்தை பண்ணு சந்யணம் இந்த உண்மை மனசுல ஆழமா பதியான நிஷ்டக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கணும் அந்த வாழ்க்கை தான் துறவு வாழ்க்கை அந்த துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள் ஆத கசியம் என்ன அர்த்தம் பிறர் பொருளை இச்சிக்காதே அது உன்னுடைய பொருளா இருந்தாலும் அதுல பற்று வைக்காதே இப்படிலாம் சொல்லலாம் இப்ப வந்து இந்த ஆசிரமம் வந்து நிறைய இடத்துல என்ன ஆகும்னா லேண்ட் எல்லாம் வந்து திடீர்னு தகரா ஆரம்பிச்சுடும் யாரோ ஒருத்தர் நமக்கு தானம் பண்ணி இங்க வந்துட்டே இருக்கிற போது இங்கிட்ட இங்க ஒருத்தர் வந்து சொல்றார் எனக்கு இன்னும் அது வாங்கிக்க முடியல வந்துட்டே இருக்கேன் ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு இன்னும் அது கேட்க முடியல அங்கிருந்து இங்க வாசல் ஆரம்பிச்சார் இது வரைக்கும் தான் பேசினார் என்ன பேசினார்னா சுவாமிஜி உங்கள் கேசட்ஸ் எல்லாம் கிளாஸ் எல்லாம் கேட்டு யாரோ ஒருத்தர் பாம்பேக்கு பக்கத்தில் எங்கேயோ இருக்காங்க அவங்க ஏதோ பத்து பதினஞ்சு ஏக்கராவில் ஒரு இடம் வந்து ஆசிரமம் மாதிரி அமைச்சு சுவாமிக்கா எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்னை வருஷம் சொல்லிட்டே வர்றார் ஏற்கனவே இதுலேருந்து எப்படிடா போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இல்லைந்து இதுலேருந்து எப்படிடா விடுபடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நமக்கு வைராக்கியம் நல்லா ஆசிரமம் ஆரம்பிக்கிற போது இருந்த வைராக்கியத்தை காட்டில் இப்போ ரொம்ப இருக்குது ஆசிரமம் எனக்கு நிறைய வைராக்கியத்தை கொடுத்துருக்கு அது ஒண்ணு சந்தேகமே இல்லை ஞானம் எனக்கு நல்லாவே பலப்பட்டு இருக்கு சொல்லிக்கிட்டே வர்றார் அங்க வந்து ஒரு புவனேஸ்வரி பிரதிஷ்ட பண்ணணுமா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பண்ணணுமா அது நீங்க தான் வரணுமா உங்கள்கிட்ட தேதியெல்லாம் கேட்கிறார் சொல்லிக்கிட்டே வர்றார் சொல்லப்போனா மூணு நிமிஷம் கூட அந்த விஷயம் சொல்லிருக்க மாட்டார் என் மனசுக்குள்ள இந்த மந்திரம் ஓடிங்க இருக்கு மா சித்தனம் எப்படி இருக்கும் பாருங்க வேற சுவாமியை ஏற்றுங்க சுவாமிஜி இல்லாட்டி சர்ச்செல்லாம் வந்துடும் என்ன பண்றது என்ன பண்ணணும் வாழ்க்கையே சொன்ன நிறைய பாஷ்யங்களை எல்லாம் பார்க்கணும் சொன்னால் குறைஞ்சது ஒரு மந்திரத்துக்கு நல்லா அதுக்குன்னு டெடிக்கேட் பண்ணினா பத்து பன்னெண்டு மணி நேரம் தேவைப்படுறது நேரம் தேவைப்படுது விக்ரம் இல்லாமல் இருக்கணும் வேறு எந்த காரியத்திலையும் மனசு போகக்கூடாது ரெண்டு ஃபோன் கால் பேசுகிறது அப்புறம் ரெண்டு லெட்டரை பார்க்குறது இதுக்கடையில் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறது இது எப்படி பண்ணுறது நாளைக்கு சிவராத்திரி வருதுங்கிறதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்லணும் இதுக்கடையில் இந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் சொல்லணும் இப்படியே சர்க்கஸ் தான் ஏதோ தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன் கம்பீரத்தை கமெண்ட்ரியோட கம்பீரங்களை எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இதுக்கு நேரம் கொடுக்கணுமே இன்னும் நிறைய நேரம் கொடுத்தா இன்னும் நல்லா நமக்கு புரியுமே இன்னும் நல்லா புரிஞ்சா இன்னும் நல்லா சொல்லலாமே இன்னும் நல்லா சொன்னா நிறைய பேருக்கு இன்னும் ஞானம் பலப்படுமே தோணுமா தோணாதா இந்த தானம் இது ஒரு தானம் தானே இந்த தானம் ரொம்ப விசேஷமான தானம் தானே சித்பவன் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் அன்னதானம் அறிவு தானம் ஆத்ம தானம் அன்னதானம்னா சாப்பாடு போடு அறிவு தானம்னா ஏதோக்கு வரி அந்த அறிவை கொடுக்கறது ஆத்ம தானம்னா இதெல்லாம் நீ வந்து நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த அத்வைத பரபிரம்மன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஆத்ம தானம் ஆத்ம தானம்னா என்ன புரியும்படி செய்யிருத கசியம் உபலக் எதையுமே பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றனில் உற்றது வீடு எல்லாம் இந்த மாதிரி செல்வத்தை விரும்பாதேதும் விரும்பாதே ஒரு பொருளையும் விரும்பாதே ஒன்றையும் நாடாதே எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதே சும்மா ரொம்ப சிம்பிளா வாழு ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுகிறது நீ வந்து என்ன கிருஷ்ணர் கீதையிலேயே சொல்லியிருக்க நிராசிர் யத சித்தாத்மா தியக்தர்வ பரிகிரா ஷம்ேவலம் கம குஷம்மா நல்ல பிரயத்தனம் பண்ணி உடம்பையும் மனசையும் நல்ல காப்பாத்திருக்கான் முயற்சி பண்ணி உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தினவன் ஒழுங்குபடுத்தினவன் அபரிக்கிரகா உடைமை பொருள் ஒண்ணுமே கிடையாது நோன்பிற்கு உண்டாகும் உடைமையின்மை திருவள்ளுவர் துறவு வாழ்க்கைக்கு தேவை என்னன்னா உடைமை இன்மை அப்பிகிரகம் கூடாது அபரிகிரகா ஆனா கர்மம் ஏதோ கொஞ்சம் அது மாத்திரம் வாழ்க்கையை நடத்தணுமே ஸ்நானம் பண்ணணும் சாப்பிடணும் அவ்வளவு அதை மாத்திரம் பண்ணி கொண்டு வேற எதுலையும் சிக்கிக்காம குருவன் கில்பிஷம் குருவன் கில்பிஷம் அப்படி இருக்கு கர்மா பண்ணிண்டே ஜானத்தோடு இருக்கிறதையும் கிருஷ்ணன் சொல்றார் இது வந்து சன்னியாசி இது வந்து சன்னியாசா சந்யாசாசிரமத்தில் இருக்கிற பத்தி சொன்ன ஸ்லோகம் சொல்லும் போது சொல்லி இருக்கேன் சன்னியாசி என்ன ரெண்டுதான் அதாவது ஒரு கோமல துணி வச்சுக்கலாமா கௌபீன யுகலம் வாசகா கந்தாம் நிவாரிணி சந்யாசர்மீதி கோவன ரெண்டு வச்சுக்கலாமா கந்தாம் ஒரு கந்த ஷாக்கு மாதிரி இருக்கு பாருங்களா குளிர் போக்குறதுக்காக கந்தாம் சீத்த நிவாரிணி பாதுகே பாதுக போட்டுக்கணும் சொல்லிடுது ரெண்டு காலுக்கு ரெண்டு ஷேருப்பு அதுக்காக ரெண்டு பேர் அர்த்தம் பாதுகே கிருண்ணியா குறியாத் நங்கிரகம் வேறொருத்தங்கிட்டிருந்து வேற எதுவும் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கும் தவைஹா தவ நிறுத்திய கீதை சொன்ன மாதிரி உங்க வாகனங்களும் உங்க நாட்டியங்களும் உங்க பாட்டும் உங்ககிட்டயே இருக்கட்டும் எனக்கு வேண்டியது ஆத்ம வித்யா நச்சிகேத தவைவாக தவ நிறுத்திய கீதே தவையேத் உங்ககிட்ட இருக்கட்டும் உங்ககிட்ட இருந்தா தான் அது உங்களுக்கு நல்லா இருக்கு எனக்கும் நல்லா இருக்கு அதனால அது ரொம்ப நல்லா இருக்கு அங்கே இருக்கட்டும் ஆஹ் இது சந்யாசாசிரமத்துக்கான விஷயம் நீங்க இதெல்லாம் பல கோணத்துல நான் இப்படி இப்படி சொல்லி வச்சிருக்கேன் ஆஹ் வித்வத் சந்யாசத்தையும் விவிதிஷா சந்யாசத்தையும் சொல்லி இருக்கிறதுியந்நாசம் ஈஸ்வரத்தினால இந்த ஜகத்தை நீக்கிறது அதுக்கு தேவை என்னன்னா விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சன்னியாச நிஷ்டி விவிதிஷா சந்யாசம் தேவை காலையில முடிக்கிற போது என்ன சொன்ன இதுக்கு இதெல்லாம் முடியுமா சுவாமி இதெல்லாம் பாசிபிளா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேட்டா இது முடியலேன்னு சொன்னா அடுத்த மந்திரம் தொடங்கு ஏவம் ஆத்மவிதா புத்திராதி ஏஷனாத்ய சந்நியாசேன ஆத்மஜான நிஷ்டதையா ஆத்மா ரட்சித்தவியா இத்தியேஷா வேதார்த்தா எல்லாம் சங்கராஜன் ரொம்ப அழகா சொல்றார் ஏவம் ஆத்மவிதா இவ்வாறு ஆத்மாவை அறிபவர்களுக்கு ஆத்மாவை அறிய விரும்புபவர்களுக்கு ஆத்மாவை உணர விரும்புகிறவர்களுக்கு புத்திராதி ஏசனாத்ரய சன்னியாசேன மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றையும் விடுவதன் வாயிலாக புத்திராதி சந்யாசேன ஆத்மக்யான ஆத்மக்யான நிஷ்டதான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்றான் எழுந்தான் புஸ்தகத்தை எடுத்தான் படிச்சு பல்லு தேய்ச்சா குளிச்சான் என்ன பண்ணா உபனிஷத்து புத்தகத்தை எடுத்துட்டான் உட்காந்துட்டோம் இல்லாட்டி கிளாஸுக்கு போயிட்டான் என்ன பசிச்சது அப்புறம் என்ன பசிச்சது ஏதோ கொஞ்சம் பிட்சைக்கு போனா பிட்சை வாங்கிய சாப்பிட்டான் அப்புறம் என்ன பண்ண பழம் இதே தான் பண்ணிட்டு இருக்கான் படிக்கிறான் இல்லாட்டி என்ன பண்றான் படிச்ச விஷயத்த மனப்பாடுமா கீதையை மனப்பாடாடு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆத்மா ரட்சித்தவ்யா ரொம்ப அழகா முடிக்கிறார் கன்க்ளூட் பண்றேன் பாஷ்யம் முழுக்க படிக்கல இந்த ஈசாவாசிய உபனிஷத்துக்கு சங்கராச்சாரியருடைய உரை முழுக்க படிக்கல இங்க இருக்கிற உரை அங்க இருக்கிற உரை எல்லா உரையும் சேர்த்து இது பண்ணி ஒரு அர்த்த சொல்லி முடிச்சுட்டூர் தங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆக ஆத்மா ரட்சித்தவ்யா இத்தியேஷா வேதார்த்தா உன்னை நீ காப்பாற்றிக்கணும் நீ எல்லாத்தையும் சந்யாசம் பண்ணிட்டு எல்லாமே பிரம்மமயம்ங்கிற ஞானத்திலேயே ஸ்திரமா இரு அதான் உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உறுதியான வழி இதுதான் முதல் மந்திரம் உன்னை நீ காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறியா இப்படி கேள்வி கேணும் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா உன்னை நீ உண்மையிலேயே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா அவங்க பாஷையில கூட கேட்கலாம் சகோதரா உன்னை உண்மையிலேயே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா உன்னை உண்மையிலேயே நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா அப்படி கேள்வி கேட்ட ஆம் அண்ணா ஆம் சகோதரி அப்படி சொல்லிட்ட அப்படியானால் எல்லாத்தையும் விட்டு முதல்ல உங்க மதத்தை விட்டு அப்படியா அப்படியானால் நீ எல்லாவற்றையும் தியாகம் செய் தியாகம் செய்துவிட்டு என்ன பண்றதுன்னு ரெண்டு தியாகம் இரண்டு விதமா இருக்கு பிரம்ம ஜானேன ஜித் தியாக அதிஷ்டத்தியாக விவேகேன என்ன நாமரூப கர்மாத்மக பிரபஞ்சத்யாக கர்த்தவிய அப்படி பண்ணி உன்னை காப்பாத்திக்கோ அப்படி சொன்ன சந்யாசேனு போட்டார் சந்நியாசம் வந்து அங்கம் சந்நியம் வந்து அங்கம் அங்கி ஜானம் சந்யாசங்கிறது அங்கம் ஞானம்ங்கிறது அங்கி அங்கி அங்க அர்த்தம் இந்த அங்கத்தை உடையவன் நான் அங்கி ஞானம் என்கின்ற அங்கியானது சந்நியாசம் என்ற அங்கத்தை உடையது துறவு வாழ்க்கை என்பது ஞானத்தை பெறுவதற்கு அங்கம் சாதனம் இது சொல்லப்பட்டது இப்ப என்ன அர்த்தம்னா அத்த ஏத அனாத்மக்யத்தையா ஆத்ம அசக்திய இதசூட்சிருக்கு என்னுடைய மனசால இதை கிரகிக்க முடியலேன்னு சொல்றவனுக்காக அடுத்த மந்திரம் வருகிறது அத்த இதரசி என்னென்ன இனி வருவது என்னவென்றால் இனி வரப்போவது யாதெனின் இதரசிய மற்றொருவன் யாரு அனாத்மக்யத்தையா அவனுக்கு வந்து அனாத்மாவைத்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியல ஆத்ம கிரகனாய அசக்த தன்னை ஜீவனாகவும் ஜீவன் பிரம்மனாகவும் உணர்றதுக்கு நிறைய பேரால முடியல அசக்தசிய இதம் உபதிசதி இந்த விஷயத்தை வருகிற மந்திரம் உபதேசிக்கிறது இந்த விஷயத்தை வருகிற மந்திரம் உபதேசிக்கிறது அப்படி போட்டிருக்கார் சங்கராச்சரியர் நான் என்ன சொல்ல விரும்புறேன் சங்கராச்சாரியர் இப்படி போட்டிருக்கார் பல விஷயங்கள்னு தெரிஞ்சுகின்றது நான் என்ன சொல்ல விரும்புறேன் வாழ்க்கையோட பரம லட்சியம் என்ன காலையில சொன்னேன் வித்வத் சன்னியாசம் வித்வத் சன்னியாசம் மறக்கலையே திரும்ப மறந்துடக்கூடாது வித்வத் சன்னியாசம்னா என்ன அறிவால் வேற்றுமையை துரத்தல் ஒற்றுமையை பற்றிய தெளிந்த அறிவால் வேற்றுமை உண்மை என்கின்ற எண்ணத்தை அடியோடு துரத்தல் அதுதான் வித்வத் சன்னியாசம் மெய்ப்பொருளை உணர்வதன் மூலம் பொய்பொருளை நீக்குதல் தான் வித்வத் சந்நியாசம் இந்த வித்வத் சன்னியாசத்தை அடையறதுக்கு ரெண்டு வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டேன் ஒரு வாழ்க்கை என்னது விவிதிஷா சந்யாசம் இன்னொரு கொட்டேஷன் மூணாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும்னா இது முடியலேன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணதுன்னா சங்கராச்சாரியர் சொல்லிருக்கார் இருந்தாலும் நான் கொஞ்சம் காம்பிரமைஸ் பண்ணி சொல்றேன் அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் நம்மியே கேவே கருமா ம்யி நானியதேஸ்தீர் இந்த மந்திரம் அந்த வித்வத் சன்னியாசத்தை லட்சியமா வைத்துக்கொண்டு நீ குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒழுங்கா உன் வேலையை உருப்படியாக செய் அதான் சொல்றேன் உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை ஒழுங்காக செய் இதுக்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டது அங்கே கடமைகள்லாம் கிடையாது கடமையாவது பொறுப்பாவது ஒன்றாவது இந்த உண்மையை உணரணும்னு சொன்னால் கடமை பொறுப்பு இதெல்லாம் இருந்து உறவு இதெல்லாம் இருந்தா முடியாது சாதாரணமா அதான் அர்த்தம் இங்க என்ன சொல்ற என்னால விட முடியாது என்னால விட முடியாது அதே சமயம் இந்த நாலெட்ஜுக்காக நான் இந்த ஞானத்தை நான் நேசிக்கிறேன் இந்த ஞானத்தை நான் விரும்புறேன் ஆனா அப்படி என்னால் விட முடியாது அப்படின்னு சொன்னா பரவாயில் விட்டவங்களே விட முடியாம விட்டவங்களே இன்னும் விட்டுட்டோமாங்கிற சந்தேகத்தில் இருக்கிற போது விடாம இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் பண்ணிட்டார் கஷ்ட நஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியுது அவங்க தனக்கு வந்தா தானே தலைவலியும் காய்ச்சலும் தெரியும் பண்ணி பார்க்கிற போது உண்மை தெரியும் படிக்கிற போது இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி விட்டார் விவேகானந்தர் விட்டுவிட்டார் இவர் விட்டார் அவர் விட்டார் அப்படின்னு படிக்கிற போது இன்ஸ்பிரேஷன்லாம் வந்துடுறது சரி நாமளும் விட்டுறோம் ஆனா விட்டதுக்கு பிறகு சரியான ஆள் கைடன்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னு சொன்னா மனம் தடுமாறுகிறது தயான் சுவாமிஜி தன்னை பத்தி சொல்லியிருக்கார் அப்பப்ப சொல்லுவார் அவர் முத முதலே ரொம்ப இன்ஸ்பிரேஷனோட உத்தரகாசிக்கு போயிருந்தாராம் சுவாமிஜி அப்ப சன்னியாசம் வாங்கிக்கல சன்னியாசம் வாங்கிக்கிற ஐடியா இருக்கு சுவாமிஜிக்கு அங்க போய் அங்க இருக்கிற அங்க வயசான இல்லையா அங்க சாமியார்ட்டை வந்து நானும் சன்னியாசியா போறேன் அப்படின்னு சொல்றேன் தயவு செஞ்சு அந்த தப்பா நாங்கள்லாம் தெரியாம பண்ணிட்டோம் என்ன சொல்லிருக்காங்க இருக்கிறவங்க இந்த தப்ப பண்ணாது ஏன்னா இந்த சன்னியாசில இன்னொரு ப்ராப்ளம் திரும்பி கீழே வர முடியாது நம்ம சாஸ்திரப்படி நம்ம தர்மசாஸ்திரப்படி எப்போ ஒருத்தன் மந்திரபூர்வமாக சந்நியாசம் பண்ணிட்டானோ திரும்ப அவன் இந்த உலக வாழ்க்கைக்கு வரணும்னு நினச்சா அவனுக்கு அனுமதி கிடையாது ஒன் வே டிராஃபிக் திரும்ப முடியாது அதனாலதான் போறதுக்கு முன்னாலே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த நேரத்தில் இருக்கிற இமோஷன் உணர்ச்சி வேகத்தில் பண்ணிவிடுறான் ஆனால் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸு கிடைக்கல குரு கிடைக்கலன்னு சொன்னால் ஆடி போயிடும் அப்புறம் சுவாமி அதுக்கப்புறமும் சுவாமி சன்னியாசி ஆனாருன்னா அதெல்லாம் வேற விஷயம் ஏன் வச்சுங்க அங்கே இருக்கிற சன்னியாசிகள்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க இந்த பாருப்பா நாங்கள்லாம் அப்படித்தான் நினைச்சோம் அப்புறம் இதில் இருக்கிற போதுதான் இதில் இருக்கிற சுகதுக்கங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு புரியறது நீ நல்லா இருக்க நீ நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் நாங்கள்லாம் சொல்கிறோம்ப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் வாங்கி அதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து பேசுறேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒளி ஒளிவு மறைவுங்கிறது கிடையாது திரும்ப முடியாது போயாச்சுன்னா அதுக்கு பேரு பெரிய பாபம் வேறு சொல்லி ஆரூட பதித்த வாந்தி எடுத்ததை சாப்பிடுற நாய் எதை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டையோ அதை திரும்ப எதுக்கு எப்படி எடுத்துக்கிறேன் அதனாலதான் நாய் உதாரணம் இதுக்காக தான் சொல்லுவோம் நாய் வந்து மற்ற வகையில் எந்த வகையிலும் சரியா இருக்கும் ஆனால் இந்த வாந்தி எடுத்து சாப்பிட்றதுங்கிற ஒரு நா ஒரு காரணத்தினால்தான் மகான்கள்லாம் தங்களை நாயோட ஒப்பிடுறாங்க நாயிற்கடையாய் கிடந்த அடியேறு மாணிக்க வாச சொல்றதுக்கு காரணம் தான் இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படியெல்லாம் விட முடியலன்னாலும் பரவாயில்ல உங்கள் லட்சியம் வித்வத் சந்ந்ந்ந்ந்ந்யாசமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை கிரஸ்தாசிரமமாகவே இருக்கட்டும் தப்பு இல்லை அப்படி என்ன பண்ணுகிறது இயற்கையா ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்கும் நம்ம நம்ம நூறாண்டு காலம் வாழணும் நூறாண்டு காலம் வாழணும் நோய் நொடி இல்லாம நொடினா என்னன்னு தெரியல நோய் நொடி இல்லாம வாழும் நூறாண்டு காலம் வாழ்வோமாக நோய் நொடி இல்லாமல் அரட்டை அடிப்போமாக நூறாண்டு காலம் வாழ்வோமாக அதுக்கப்புறம் என்ன பண்றது நூறாண்டு காலம் வாழ்வோமாக நோய் நொடி இல்லாமல் இருப்போமாக இறைவனுடைய புகழையே பாடிக்கொண்டிருப்போமாக அதுதானே முக்கியம் ஆனா நமக்கு இருக்கிற விஷயத்தை உபநிஷ சொல்றது நமக்கு இதுக்கு பேர் அனுவாதம் பேர் இந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறத நான் தடுக்கலை நல்லா வாழ்ந்துக்கும் வேண்டான்னு சொல்லலை இப்படி எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னால் எல்லாம் போக முடியாது சுவாமி நீங்கள் வேணா போயிட்டு வாங்கோ நான் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு வேற யாராவது போனா ஒத்துக்குவாங்க அவங்க வீட்டில இருந்து யாரும் போகக்கூடாது சமாகா ஜிஜி விஷேத் நூறு வருஷ காலம் நீ விரும்பு வாழ விரும்புவாயாக அப்படின்னு இருக்கு விரும்புவாயாக என்னென்ன அர்த்தம் நீ விரும்பிக்கொள் அர்த்தம் நீ நூறாண்டு காலம் வாழ விரும்புறத நான் ஒன்னும் குறைவா சொன்னல நானே உன்னை ஆசீர்வாதம் பண்றேன் நூறு வருஷம் நல்லா சௌக்கியமா இருந்து ஞாபகம் வச்சுக்கோ அந்த வாழ்க்கையில நீ ஒழுங்கர சந்நியாசம் பண்ணாம நீ வாழணும்னு நினைச்சி ஆனா இந்த உற்றார் உறவு பொறுப்பு இதெல்லாம் விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வேதாந்த சிரவண மனநிதியாசனம் என்னுடைய வாழ்க்கையை ஞான முழுக்க அர்ப்பணம் பண்ணிட்டேன் சிரவண மரண நிதித்தியாசனத்தில் தான் கருத்து இருக்கும் ஒன்றும் ஸ்ரவணம் பண்ணுவேன் இல்லாட்டி மரணம் பண்ணுவேன் இல்லாட்டி பட்டனம் பண்ணுவேன் இல்லாட்டி பாட்டணம் பண்ணுவேன் இல்லாட்டி தியானம் பண்ணுவேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்க முடிஞ்சா அதுக்கு போகலாம் ஆனால் அது முடியலேன்னு சொன்னால் நீ நூறு வருஷம் இரு நீ என்ன பண்ணணும்னா ஈக கர்மாணி குருவன்னு ஜிஜி பொறுப்போட கர்மங்களை செய்து கொண்டு வாழ்வாயாக இங்க வாழ விரும்பு வாழ விரும்ப வேண்டாம் நான் சொல்லலை அப்ப நான் சன்னியாசத்துல வாழ விரும்புறது இல்லையு அர்த்தம் வேற அங்கேயும் வாழ்றான் வாழ்க்கையில வெறுப்பும் இல்லை விருப்பும் இல்லை சன்னியாசிக்கு ஞான யோகத்தை நாடுகிற வாழ்க்கையில் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை இப்பவே சாவு வந்தாலும் சரி எப்பசாவு வந்தாலும் சரி அத் தெய்வவா மரணமஸ்து யுகாந்தரேவா இப்ப செத்தாலும் சரி யுகத்தோட கடைசியில் வந்தாலும் சரி ஆக சந்நியாசிக்கு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இல்லை வாழக்கூடாது என்கிற வெறுப்பும் நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு வெறுப்பு கிடையாது ஆனா இங்க அப்படி இல்லை எனக்கு அப்படி இல்லை இல்ல சுவாமி எனக்கு வாழ்க்கையில விருப்பம் இருக்கு அப்படின்னா உன்னை யாரும் விரும்பக்கூடாதுன்னு சொன்ன பிறந்தவன் விரும்பத்தானே விரும்புவான் அது நேச்சர் தானே நான் அதை அக்செப்ட் பண்றேங்கிறது உபனிஷத்து நான் நீ நூறாண்டு காலம் வாழ விரும்புவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீ அமைதியாக நிறைவாக சந்தோஷமாக நீ வாழ வேண்டுமானால் ஈக கருமாணி குருவன்னு ஜிஜி உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு நீ நூறாண்டு காலம் வாழ விரும்புவாயா சதகம் சமாக ஜிஜித் நூறு ஆண்டு காலம் வாழ விரும்புவாயாக எப்படி என்று விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டு விரும்புவாயாக இந்த நூறாண்டு காலம் வாழ விரும்புறதுல தாப்பர்யம் கிடையாது அதுல கவனங்கள் கிடையாது அது அனுவாதம்னு பேர் ஏற்கனவே இருக்கிற ஆசைய சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணிக்கிறது உனக்கு அந்த ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ ஆசைப்படு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா உன் கடமையிலிருந்து விலகாது கடமையை விட்டு விலகாது ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணகா உன் கடமை மிக மிக முக்கியமானது அந்த கர்மாணின்னா என்ன விகித கர்மாணி நித்திய நைமித்திக கர்மாணி குருவன் இன்னும் சொல்ல போனா நிஷ்காம கர்மாணி குருவன் இங்க வந்து காமிய பிராய்ச்சித்தையெல்லாம் சொல்லலை நீ வந்து மோக் லட்சியமாக வைத்துக் கொண்டு சொல்ல போனா விவிதிஷா சந்நியாசத்தை லட்சியமாக வைத்துக் கொண்டு பண்ணு நம்ம அஞ்சாவது அத்தியாயத்தில் எல்லாம் பார்த்துருக்கோம் கர்ம யோகம் செய்யாமல் கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது கர்ம யோகம் இல்லாமல் கர்ம சந்யாசம் பண்ணினால் பொய்யொழுக்கம் வந்துவிடும் கர்மேந்திரியானி சையம்ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் உச்சதே பகவான் மூணாவது அத்தியாயத்தில் சொல்றார் எவன் ஒருவன் வந்து கர்மேந்திரியங்களை எல்லாம் செயல்படுத்தாம உட்கார்ந்து இருக்கான் மனசுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டோமே இனிமே திரும்ப போக முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள உலக விஷயத்தை பத்தி ஆசைப்பட்டுட்டே இருக்கான் மனசா இந்திரியார்த்தான் ஸ்மரன் கர்மேந்திரியானி சையம்ய கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறான் ஆனால் மனதால் உலக பொருள்களை எல்லாம் நினைக்கிறான் உடம்ப பார்த்தா வேஷமெல்லாம் வந்து உத்தமமான வேஷத்துல இருக்கு மனசோ புழு புழுவுல நெழியிறதுன்னு ஆன் யாருன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று செயல்படுகிறான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஹிப்போக்ரசி இப்பெல்லாம் சொல்றோம் அது ஓப்பனாகவே மாத்திக்கிட்டு போயிடலாமே சில சன்னியாசிகள் அப்படித்தானே பண்ணிருக்காங்க வாழ்க்கையில சில பேர் அதிருஷ்டி ஐயோ நான் பண்ணிட்டு போட்டுட்டுள்ளவோ நான் சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பயம் வரணும் அதுதான் அதனாலதான் ஆரம்பத்தில இருந்தே இது பேமில இருந்தே கல்ச்சர்ல இருந்தே வந்தா தான் தப்பிக்க முடியும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நான் மந்திரபூர்வமா இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டேனே எப்படியாவது இதுல எப்படியோ மேல்நிலைக்கு வரணும்னு நினைச்சு முயற்சி பண்ணணுமே தவிர போயிடக்கூடாது அவர் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மிச்சாச்சார உச்சத்தை அதனால என்ன பண்ணணும்னா அதுக்கு அதை விட அதுக்கு எதுக்கு சொல்றேன் கிருஷ்ணர் சொன்னது கர்ம யோகம் பண்ணாமல் கர்ம சன்னியாசம் பண்ண முடியாது அப்ப கர்ம சந்யாசம் பண்ணணும்னா கர்மயோகம் பண்ணினாத்தான் பண்ண முடியும் சந்யாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகத்தோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேணாதி கச்சதி அந்த அடிப்படையில் இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா புரியும் இந்த முதல் மந்திரத்துக்கும் அடுத்த மந்திரத்துக்கும் உள்ள கருத்து புரியும் இக கர்மாணி குருவன் ஏவ கர்மாணி ஏவ குர்வன் கர்மாணி ஏவ ஏவ ஏவ அங்கே போடாட்டாலும் நீ என்ன பண்ணணும் நீ தான் பண்ணணும் நீ கர்மத்தை தான் நீ கர்மத்தை பண்ணித்தான் ஆகணும் ஒண்ணு ஒழுங்கா உருப்படியா வேலை செய்ட்டி சன்னியாசியா இருந்து ஞானத்தை பெற்று மோட்சத்தாள் வேற எதிலையும் மாட்டிக்காது நித்திய நைமித்திய கர்மங்களை பண்ணி குருவன் ஏவ ஜிஜி விஷே இப்படி இருந்தால் ஏவம் துவை நான்தி நகர்மல் இப்போ பொதுவான அர்த்தத்தை சொல்றேன் இப்படி இனி இருப்பாயே ஆனால் ஏவம் துவை இந்த குணம் உங்ககிட்ட இருக்குமான முழுமையா விளக்கம் சொல்றேன் இந்த உலகத்துல இருக்கிற கர்மம் ஒட்டார் கிருஷ்ணர் இதுல அஞ்சாவது அத்தியாயத்துல எத்தனை விஷயம் எதும் அது போறது பாரு பிரம்மண்யாத கர்மாணி ோட பண்ணு நியத்தர்மத்தைப் பண்ணு யர்மத்தைப் பண்ணு பஞ்சமகா யஜத்தைப் பண்ணு வேற எதுவும் லௌகிக கர்மத்துல ஈடுபடாதே பண்ணினா வைதி கர்மத்தைப் பண்ணு இல்லாட்டி வைதிக கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு ஞானத்தை அடைஞ்சு மோற்ற ரெண்டுதான் ஆப்ஷன் உபரிஷத்தை பண்ண போறது ஒன்று கர்மாவை பண்ணு ஒழுங்கா விதிக்கப்பட்ட கடமைகளை ஒழுங்கா செய் இல்லை சன்னியாசத்தை பண்ணி ஞானத்தை அடைஞ்சு மோற்ற இந்த ரெண்ட தவிர நிம்மதியா இருக்கிறதுக்கு வேற வழி உலகத்தில் கிடையவே கிடையாது கர்ம லிபியத்தை நரே மனிதனை வந்து வேற கர்மங்கள் எல்லாம் பந்தப்படுத்தும் அதான் கிருஷ்ண சொன்னார் யஜ்யார்த்தாத் கர்மனோன்னேற்ற லோகோயம் கர்ம பந்தனஹா இந்த கர்மம் தான் வந்து பந்தப்படுத்தாத கர்மம் நிஷ்காம கர்ம யோகம் தான் பந்தப்படுத்தாத கர்மம் மற்ற கர்மம் எல்லாம் பந்தப்படுத்துற கர்மம் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் நுழைக்கிற கர்மம் உபனிஷத் மந்திரம் இங்கே சொல்லுகிறது இதுக்கு நிறைய பிரமாணம் நமக்கு பகவத்கீதையில ஏராளமா இருக்கு இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் பிரவிறத்தி தர்மம்ங்கிறோம் இதுக்கு முன்னால் சொன்னது நிவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம் தர்மத்தில் இருந்து நீங்கி ஞானத்துக்காக வாழ்க்கையை ஒப்படைக்கணும் இங்கே தர்மத்துக்காகவே வாழ்க்கையை ஒப்படைக்கணும் வாழ்க்கை முழுக்க ஒப்படைக்கிறதில்ல வாழ்க்கையின் முற்பகுதியை தர்மத்துக்காக ஒப்படைத்தல் இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் சௌரியம் இதெல்லாம் நம்ம பகவத்கீதையிலே நிறைய விசாரம் பண்ணியிருக்கோம் பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே நல்லறம் எக்ஸப்சன் கேஸுக்குத்தான் துறவரம் நல்லறம் அதனாலதான் அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று குருகஸ்தாசிரமம் வந்து தர்மந்தான் அந்த சந்நியாசாசிரமும் மற்றவங்க பழிக்காதபடி வாழ்ந்த மற்றவர்கள் மற்றவர்கள்னா என்ன அர்த்தம் மகான்கள் பெரியோர்கள் நிந்திக்கும்படி வாழக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதப்பா அவங்க சொல்லும்படியா வாழ்ந்திருக்கூடா இல்லாயின் அடுத்த வகுப்புல மேலும் கருத்துக்களை பார்க்கலாம் இந்த அளவுல நான் நிறைவு ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமுதபூர் நமதாஜபூர் நமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஈஷரோ குருராத்மேதி மூதவி வோமவது வப்தேதிணா மூர்த்த மூல்லாம்பழி எங்கள்மோனி அருள் வாத்தையும் வாழி அன்பர் வாழி பராபரம் ஹரி ஓம் ஆதிகுநாமி